அடுத்து ஆண்டிப்பட்டி ஞானாச்சாரியார் அவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் கைவர்களின் அவையிடமும் பகவத்கீதையும் தலைப்பதை உரையாற்றி स्वरूपस्वा கருத்துறை என்ற நோக்கத்தோடு இந்த தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருப்பதாக நான் உணர்கிறேன் நாங்கள் இந்த கோவிலூர் பரம்பரனுடைய பதினாறு நூல்களிலே சில நூல்களை மட்டும்தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம் இந்த பகவத்கீதையை வந்து அதிகமா தெரியாது இருந்தாலும் முடிந்த அளவு எனக்கு தெரிந்து புரிந்து கொண்ட அளவுங்களே நான் சில கருத்துக்களை எடுத்துரைக்க விரும்புகிறேன் என்றால் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அப்படி அந்த நான்கு அம்சங்கள் அந்த சாஸ்திரத்திற்கு இல்லை என்றால் அந்த செல்லரித்து போய்விட்டிருக்கும் என்றும் சொல்வார்கள் அந்த நான்கு அம்சங்கள் இந்த கைவல்லிய நவநீதத்தில் எப்படி இருக்கிறது பகவத்கீதையிலே எப்படி இருக்கிறது என்பதை முதலிலே நாம் பார்ப்போம் இந்த அனுபந்தம் என்ற நான்கு என்னவென்றால் படிக்கக்கூடிய மாணாக்கன் அல்லது சீடன் மூன்றாவது அம்சம் சம்பந்தம் அந்த சாஸ்திரத்திற்கும் அதிகாரிக்கும் உள்ள சம்பந்தம் அந்த அதிகாரிக்கும் அந்த பிரயோஜனத்திற்கும் உள்ள சம்பந்தம் என்று சம்பந்த நான்கு வலையா வகையாக பேசப்படுகிறது ஒரு சாஸ்திரத்திலே இருந்தால்தான் அந்த நீண்ட காலத்திலே வரையிலும் இருந்திருக்கும் அதை போல கைவல்யத்திலும் இந்த பகவத்கீதையிலும் இந்த நான்கு சம்பந்தங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் முதல் அம்சம் விடயம் இந்த விஷயமானது கைவல்ய நமத்திலே ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஜீவன் ஜீ ஜீவன் பிரம்மமாக எப்படி ஒன்றுபடுகிறார் என்பதை விளக்குவதுதான் கைவித்தினுடைய கரு பகவத் ஜீதனுடைய கருத்தானது ஆத்ம தத்துவத்தை உணர்த்தி அவனை கர்மயோகியாக்கி கர்மயோகத்தின் மூலமாக அவனை வந்து ஞானவானாக்குவது அந்த அதனுடைய கரு இதுதான் இது இரண்டு சாஸ்திரங்களுடைய கருக்கள் அடுத்து இரண்டாவது அம்சமாகி அதிகாரித் இவத்தை பேசும் போது தகுதி கைவெளித்தில் உள்ள மாணவனுடைய தகுதி சாதன சதுஷ்டங்கள் நிறைந்தவனாக இருக்கிறார் சாதன சதுஷ்டங்களை பற்றி நிறைய பேசியிருக்கிறார்கள் அதை பற்றி விரிவாக சொல்ல வேண்டியதில்லை ஒரு பாட்டில என்ன சொல்லியிருக்கிறது இவன் அதிகாரியானோ இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் என்று அந்த அவனுடைய அதிகாரத்தை பற்றி விரிவாக பேசுகிறது அதே மல விஷேப தோஷங்கள் நீங்கியவனாகவும் ஆவரணோஷத்தோடு கூடியவனாகவும் அந்த கைவெளித்தில் இருக்கிற சீடனாவன் இருக்கிறார் மலதோஷங்கள் அதாவது நிஸ்காமிய கருமத்தினால் முழுவதுமாக நீக்கப்பட்டிருக்கிறது விட்சேப தோஷமாகிய மத சலனமானது நிஷ்காமிய பக்தியினால் நீக்கப்பட்டு அந்த மறைப்பு அல்லது அஞ்சானத்தோடு கூடியவனாக இருக்கிற அந்த சீடன் குருவை தேடி போகிறான் எப்படி போகிறான் தாபத்ரயங்களை சகிக்க மாட்டாவதனாக தாரபுத்திர தனாதிகளிலே அர்த்த மூன்றிலும் அவன் இருந்து விடுபட்டு அவன் அந்த குருவை தேடி அங்கே போகிறான் ஆனால் பகவத்கீதையிலே இருக்கிற இந்த அதிகாரியான அர்ஜுனன் ரஜோ குணம் படைத்தவனாகவும் தாரபுத்திர தனாதிகளோடு கூடியவனாகவும் போர்க்களத்திலே எதிரிகளையோடு சமர் புரிகின்றான் இப்படி இருவேறுபட்ட அதிகாரிகளுக்கு இந்த சாத்திரங்களானது இந்த விஷயத்தை போதிக்கிறது முதல் கைவெளித்திலே இருக்கிற அதிகாரியானவன் சத்துவ குணம் நிரம்பியவன் பகவத் இருக்கிற அதிகாரியான அர்ஜுனன் ரஜோகுணம் நிரம்பியவன் ராஜோகுணத்தோடு கூடிய அந்த அதிகாரிக்கு பகவான் ஆகிய கிருஷ்ணனே குருவாக இருந்து அவனுக்கு இந்த விஷயங்களை பற்றி எடுத்து சொல்கிறார் இங்க சத்துவ குணத்தோடு கூடியிருக்கிற இந்த அதிகாரிக்கு குருவானவர் இந்த விஷயங்களை எடுத்து சொல்கிறார் அடுத்தபடியாக இந்த கைவத்திலே இருக்கிற அதிகாரி யாருமே விந்யாசுவாக இருக்கிறார் ஆத்ம ஞானத்தை அடைய முயற்சிப்பவனாக இருக்கிறான் அங்கே பகவதிலே இருக்கிற அந்த அர்ஜுனன் ஆர்த்த பக்தனாக இருக்கிறான் பிரயோஜனத்தை கருதி கடவுளை வழிபுடுவனாக இருக்கிறார் இப்படி இருவர் தகுதியில் உடையவராக இருக்கிறார்கள் அடுத்தபடியாக சம்பந்தம் என்று பார்த்தால் இந்த விஷயமானது மோட்சம் கைவெளித்திலே சொல்லப்படுகிற விஷயமானது மோட்சம் அந்த மோட்சத்துக்கும் இந்த அதிகாரி தாபத்திரயங்களெல்லாம் விட்டு அத்த ஏடங்களிலிருந்து விடுபட்டு பிறவியிலிருந்து விடுபட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு செல்கின்றவனுக்கு இந்த விஷயமானது தொடர்புடையதாக இருக்கிறது ஆனால் பகவத்கீதையிலே தாபத்திரயங்களோடு கூடியவனாகவும் கர்மயோகியாகவும் கர்மத்திலே இருக்கிறவனையும் கர்மயோகத்துக்கு மாற்றி அவனை அந்த விஷயத்தில் போதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது அடுத்தபடியாக சாஸ்திர பிரயோஜனம் என்று பார்த்தால் பலன் என்று பார்த்தால் கைவில்ய ரபினிதத்தில் எல்லா அபிமானங்களையும் விட்டு முக்தி அடைதல் சம்சாரத்து விடுபடுதல் பிரவான் எலையை அடைதல் இந்த சாஸ்திரனுடைய பிரயோஜனம் ஆனால் கீதியிலே அர்ஜுனனை கர்மயோகியாக்கி சமர் செய்ய வைப்பதே அந்த பிரயோஜனமாக இருக்கிறது பகவத்கீதியிலே சகுன குணங்களோடு கூடிய உருவத்தோடு கூடிய பிரம்மத்தை தியானம் செய்வதற்கு முக்கியத்துவம் அங்கே சொல்லப்படுகிறது இங்கே கைவெளியத்திலே நிர்புண நிராகார பிரமத்தை தியானம் பண்ணுவதற்கான விளக்கங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கைவெளியத்திலே ஒரு செயல் என்ன சொல்கிறது என்றால் உடலம் ஆசையால் தியானிக்கல் தியானித்த உடல்கள் ஆகுவர் மைந்தார் தொடர்பவம் கட சொரூபமே தியானிக்கல் சொரூபம் ஆகுவவர் மெய்யே உடலும் ஆசையால் ஒரு உருவத்தோடு கூடிய அந்த குணங்களோடு கூடிய அந்த இறைவனுடைய வடிவத்தை தியானம் செய்தால் அந்த இறைவனுடைய வடிவமாகவே ஆகுவார்கள் அடுத்த பிரிவிலையும் அவ்வாறே பிறப்பார்கள் ஆனால் தொடர்பெட அனாதிகாலம் தொட்டு வந்திருக்கின்ற இந்த சம்சாரம் என்ற பிறவி நீங்குவதற்காக ஸ்வரூபம் என்றால் நிர்புண நிராகார பிரமத்தை எவன் தியானிக்கிறானோ அவன் அதுவாகவே ஆகிறான் இந்த பிறவியிலிருந்து விடுபடுகிறான் என்று சந்தேகம் தெளிதல் படலத்திலேயே எண்பத்தி ஐந்தாவது இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் பகவத்கீதையிலே இவ்வாறு செய்வது மிகவும் சிரமமானது நீண்ட காலம் நேயத்தோடு இந்த தியானம் செய்தால் அவர்கள் அந்த நிர்குண பிரம்மத்தை அவர்கள் உணரலாம் ஆனால் மிகவும் சுலபமான வழி அதாவது குணங்களோடு கூடிய உருவத்தோடு கூடிய இறைவினை தியானிப்பது சுலபமான வழி ஆனால் இருவரும் அடையக்கூடியது ஒன்றே என்று பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்க இப்படிப்பட்ட இரண்டு வேறு அம்சங்களோடு கூடிய இந்த இரண்டு சாஸ்திரங்களும் ஒரே விஷயத்தை பற்றி தான் சொல்கின்றன அடுத்தபடிய இந்த சொல்லக்கூடிய இடங்கள் வேறுபட்டிருக்கின்றன கைவல்ய நவீதம் ஒரு குருவனுடைய ஆசிரமத்திலே சீடனுக்கு சொல்ல உபதேசிக்கப்படுகிறது ஆனால் பகவத்கீதை ஆரவாரமிக்க போர்க்களத்திலே அர்ஜுனனுக்கு பகவானால் உபதேசிக்கப்படுகிறது காலம் எப்படிப்பட்ட காலம் சூழ்நிலை அமைதியான இயற்கை எழில் சூழ்ந்த சத்துவம் குணம் நிறைந்த அந்த சீடனுக்கு இந்த கைவல்ய நவீத சாஸ்திரம் உபதேசம் செய்யப்படுகிறது அங்கே குணம் பிரதானமாக இருக்கிற காலமாக அர்ஜுனனுக்கு சொல்லப்படுகிறது கூடியவனுக்கு உருவத்தோடு கூடிய பிரம்ம சாத்தியமாகும் என்பதனால் அவனுக்கு அந்த விஷயம் எடுத்து சொல்லப்படுகிறது சத்துவகுணத்தோடு கூடியவனுக்கு குணங்களற்ற உருவமற்ற பிரம்மத்தை தியானம் பண்ணுவது சாத்தியமாகும் என்பதால் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினால் நாம் நம்முடைய குணங்களுக்கு ஏற்றவரை நமக்கு மூன்று குணங்கள் இருப்பது எல்லோருக்கும் தெரியும் சத்துமோ குணம் ஒரு குணம் ஒரு நேரத்தில் வேலை செய்யும் மற்ற இரண்டு குணங்கள் அமிழ்ந்து அப்ப எந்த குணம் நமக்கு அதிகமாக வேலை செய்கிறதோ அந்த குணத்திற்கு ஏற்றவாறு நாம் அந்தந்த சாஸ்திரங்களை படித்தால் முடிவில் சேரக்கூடிய அடையக்கூடிய பலன் ஒன்றே என்பதுதான் முடிவான கருத்து அடுத்தபடியாக லட்சியம் இந்த ரெண்டு சாஸ்திரங்களுக்கு என்னவென்றால் பிறவியை மாற்று உபாயத்தை அறிதல் தொடர்பவம் தொலைதல் என்பது கைவெல்லி நவீனத்துடைய முடிவான கருத்து லட்சியம் ஆனால் கீதில் அப்படி இல்லை அர்ஜுனனை ஞானியாக்குவது கிருஷ்ணனுடைய நோக்கம் அல்ல அவனை கர்மயோகியாக்கி அவனை போர்க்களத்திலே அவருடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதுதான் அவருடைய விஷயம் அங்கு உபதேசம் என்ன சொல்லப்படுகிறது கைவெல்லி இன்னது தேகம் தேகிவன் என்று உணர்பவன் யாவன் அன்னவன் தன்னைத்தான் என்று அறிந்தவன் ஆகும் என்று கைவிளத்தில் சொல்லப்படுகிறது இது உடம்பு இது உடம்புக்கு உரியவன் என்று எவன் உணர்கிறானோ அவன் தன்னைத்தான் என்று அறிந்தவன் என்று ஆரம்பத்திலேயே சொல்கிறார் ஆனால் போர்க்களத்திலே சேத்திரம் சேத்திரத்தன் என்ற வார்த்தைகளை நிறைய இடங்களிலே பயன்படுத்தினாலும் யுத்தத்தில் நீ கொல்ல போவது உடல்களை மட்டும்தான் உணர்த்துவது இருக்கிறது ஆகவே அவர்களுடைய குணத்திற்கு ஏற்றவாறு அந்த சாஸ்திரங்கள் அங்கே உபதேசிக்கிறது என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்தபடியாக இந்த கைவெல்லிய நவநீதத்திலே ஒரு சீடனானவன் குருவை பல இடங்களில் அதுவும் சந்தேகம் தொழிலில் படங்களிலே பல இடங்களில் புகழ்ந்து உரைக்கிறார் அவனுக்கு கிடைத்த அந்த கைமாற எண்ணி அவன் அந்த குருவை பலவிதமாக துதிக்கிறான் அதில் ஒரு இடத்திலே வஞ்சமில் பரமார்த்த குருவே என்று பணிகிறான் இன்னொரு இடத்தில் குரவர் சிகாமணியே என்று புகழ்கிறார் முக்தி நல்கிய சற்குருவே என்று புலகாகிதம் அடைகிறார் நலம்மே ஐயனே நன்மையாம் குருவே அருளும் ஐயனே என்று அவன் பல இடங்களிலே பல செய்யுள்களிலே அந்த இறைவனே இறைவனாகிய குருவை துணிக்கிறான் மாயை என்ற மேகங்களுக்கு ஒரு சண்ட மூர்த்தி என்று புகழ்ந்துரைக்கிறார் இகமான குருநாதனே மானம் சிறந்த குருநாதனே மோக இருள்கட கோடி அருணனவர் குருவே இதயமொத்த சொர்குருவே கோஷப்புறங்களைத் தகர்க்கும் மத குஞ்சரன் குருநாதனே என்று அந்த குருவுக்கு அவன் சொல்லுகின்ற இலக்கணங்களும் அவரை புகழ்கின்ற வார்த்தைகளும் வேற எந்த சாஸ்திரங்களும் வரார் ஏன் என்றால் அவன் கைமேல் பலன் கண்டதால் அவன் அனுபவித்ததனால் அந்த குருநாதனை இந்த உடம்போடு இந்த இறைவனே வந்து எனக்கு இந்த ஞானத்தை நல்கியதற்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்று அவன் புகழ்ந்து வரைக்கிறான் அகக்கீதிலும் அர்ஜுனன் பலவராக புகழ்ந்து வைத்தாலும் இந்த கைவெல்ய நவநீதத்திலே கைவெல்ய நவநீதமானது ஒரு மனிதனாக இருந்து ஆத்ம உணர்ந்த ஒரு தத்துவ ஞானியினால் சீடர்களுக்கு உபதேசிக்கப்பட்டது பகவத் கீதையாரது ஆத்ம சுரூபமே உருவமாக வந்து இறைவன் மனிதனுக்கு சொன்னது இன்னொன்று இந்த அதிகாரத்துவம் என்று பேசும்போது இந்த கைவிலிய நவனத்தில் நூதன விவேகி என்ற ஒரு சொல் வருகிறது நூதன விவேகி என்றால் புதிதாக இந்த ஆத்ம ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்ள என்று ஒரு பொருள் அது பகவத்கீதையிலே அர்ஜுனனுக்கு பொருந்தும் ஆனால் கைவலிய நவீனத்திலே அதாவது நிஷ்காமிய கர்மத்தினால் பல பிறவிகளிலே இந்த அந்த கரணத்திலே இருந்து கர்மங்கள் செய்ய வைத்து என்னுடைய அந்த கரணத்தில் இருந்த அழுக்குகள் நீக்கி என்னுடைய அந்த கரணத்திலே பக்தி செய்ய வைத்து என்னுடைய அந்த கரணத்தில் இருக்கிற விட்சேப சலனங்களையெல்லாம் நீக்கி எனக்கு இப்போது ஞானத்தை உபதேசிக்க வந்திருக்கிறார் என்று அங்கே சொல்கிறார் ஆனால் இங்கே இந்த அர்ஜுனன் ஒருவ ஜன்மங்களிலே நரநாரகனாக இருந்து இந்த ஜன்மத்திலே தோழர்களாக இருந்திருந்தாலும் அவர் நூதன விவேகி நூதன விவேகி என்பது எங்களுடைய குருநாதர் ஒரு சின்ன கதை சொல்வார் நாரதர் ஞானியானவர் மகாவிஷ்ணு போய் அது ஆத்மா ஞானிகளினுடைய ஸ்பரிசம் படைவதால் என்ன பலன் என்று கேட்டார் அதற்கு மகாவிஷ்ணு சொன்னாரு நீங்க வந்து ஒரு வனத்துல இந்த இடத்துல ஒரு ஒரு ராஜ வண்டி இருக்கிறது அதை போய் நீங்கள் கேளுங்கள் அது உங்களுக்கு விடை சொல்லும் என்று சொன்னார் இவர் அந்த வனத்திலே தேடி அந்த வண்டை கண்டுபிடித்து அந்த வண்டை தொட்டு ஸ்பரிசித்து கேட்கும் அந்த வண்டி இறந்து விட்டது உடனே இவர் பதறி போய் அந்த இடத்துல வண்டை போட்டுவிட்டு பழையபடி மகாவிஷ்ணு இடத்திலே வருகிறார் இந்த மாதிரி நீங்கள் சொன்னபடி நான் செய்தேன் அந்த வண்டி இறந்து விட்டது அந்த மகான்களுடைய ஸ்பரிசம் பழுவதனால் என்ன பிரயோஜனம் என்று எனக்கு புரியாமல் போயிட்டது என்று கேட்ட உடனே இந்த கிராமத்திலே இந்த ஒரு குடியாவனுடைய வீட்டிலே ஒரு பசுவானது கன்று இருக்கிறது அந்த இடத்திலே போய் நீ அந்த கன்றை ஸ்பரிசித்து அதனிடம் கேட்டால் உனக்கு விளக்கம் கிடைக்கும் என்று சொல்கிறார் அந்த நாரதனும் அவ்வாறே வந்து அந்த குடியானுடைய வீட்டை தேடி போய் அந்த கன்று பிறந்த கன்றை தொட்டு கேட்க அந்த கன்று உடனடியாக இருந்து விட்டது இவர் திரும்பி மீண்டும் மகாவிஷ்ணு செல்கிறார் திரும்பி இதே செய்தியை சொல்லி அவரிடம் கேட்க இப்பொழுது இந்த நாட்டினுடைய அரசனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது அந்த ஆண் குழந்தைய தொட்டு நீ ஸ்பரிசித்து கேட்டால் அவருக்கு விடை கிடைக்கும் என்று சொன்னார் இவருக்கு பயம் வண்டை தொட்டதனால் யாரும் இல்லை கன்றை தொட்டதனால் கூட வாரிசை தொட்டு இறந்து விட்டால் என்ன ஆவது என்று சற்று தையங்கினுடைய மகாவிஷ்ணு தைரியம் சொல்லி அனுப்பிவிடுகிறார் அவர் அந்த நாட்டிற்கு சென்று அந்த அரசனுடைய அரண்மனைக்கு சென்று அந்த பிரசவத்திலே ஜனித்திருக்கிற அந்த இளம் பாலகனை ஒரு தங்க தாம்பத்தில் கொண்டு வர சொல்லி அந்த பாலகனை தொட்டு இந்த விஷயத்தை அந்த பாலகன் விட அளிக்கிறார் நான் பூர்வ ஜென்மத்தில் வண்டாக இருக்கும் பொழுது உங்களுடைய அந்த வண்டினுடைய உடலை விட்டு பசுவாக பிறந்தேன் பசு கன்றுவாக பிறந்தேன் அந்த பசுடைய கன்று கன்றை நீங்கள் தொட்டதனால் நான் அந்த உடம்பை விட்டு இந்த ராஜகுமாரனாக பிறந்திருக்கிறேன் இதுதான் பரிசம் பட்டத்தனால் வந்த பிரயோஜனம் இதுதான் விவேகி அர்ஜுனனுக்கு அந்த புண்ணியம் கிடைத்திருக்கிறது நூதன விவேகி உள்ளம் நுழையாது என்று கைவெளித்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த செய்தி இப்படிப்பட்டது என்று எங்களுடைய குருநாதர் எங்களுக்கு இந்த கதையை சொல்வார் அப்படி வந்தவன் இந்த அர்ஜுனன் ஆனால் கைவல்லிய நவனத்தில் வந்திருக்கிற சீடன் சாதன சஷ்டோடு கூடியவன் சிரவணம் மனநம் நீத்தியாசனம் என்ற மூன்று அம்சங்களையும் அவன் முறையாக செய்து வந்திருக்கிறான் மகாவாகிய விசாரணையும் செய்து அதன் மூலமாக அவன் தன்னை உணர்ந்து தன்னை என்று சொன்னால் ஆத்மாவாக இருக்கிற தன்னை உணர்ந்து அந்த பிரம்மத்தை உணர்ந்து அவன் ஞானியாக இருக்கிறான் என்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்லி இவ்வாறு கதையினுடைய அமைப்பு வேறுபட்டிருந்தாலும் சொல்லக்கூடிய முறை வேறுபட்டிருந்தாலும் அதிகாரித்துவம் வேறுபட்டிருந்தாலும் உபாயங்கள் வேறுபட்டிருந்தாலும் இருவேரும் அடையக்கூடியது ஒரே விஷயம்தான் தன்னை அறிதல் தன்னை உணர்தல் சர்வதுக்க நிவர்த்தி பரமானந்த பிராப்தி என்ற அந்த பெருநிலையை எல்லோரும் அடையலாம் என்ற விஷயத்தை கைவல்ய நவநீதமும் பகவத்கீதையும் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது என்ற விஷயத்தை உங்களிடையே பகிர்ந்து கொண்டு இந்த வாய்ப்பை நல்கி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் மிக சுருக்கமாகவும் தெளிவாகவும் கைவைய நவனிதத்தையும் பகவத்கீதையும் ஒப்பிட்டு ஆண்டிப்பட்டி ஞானாச்சாரியார் தவறு திரு கிருஷ்ணசாமி அவர்கள் உரையாற்றியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய மாதிரி நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட பெருமக்களுக்கும் அரிய கருத்துக்களை வழங்கிய சொற்பொழிவாளர்களுக்கும் இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை பொறுமையாக அமர்ந்திருந்து கேட்டு பயன்பெற்ற அனைத்து அன்பர்களுக்கும் நல்லங்களுக்கும் தாய்மார்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சியோடு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்